அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலி இளந்தேசி மாணுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு சிரிப்பு ஜெலட் பர்க்கஸ் என்ற அமெரிக்க நகைச்சுவையாளர் சிரிக்கின்ற புகைப்படங்களாக சேகரிக்க ஆரம்பித்தார் செய்தித்தாள்களிலும் விளம்பரங்களிலும் மாத இதழ்களிலும் வருகின்ற புகைப்படங்களையெல்லாம் கத்தரித்து ஒரு ஆல்பம் தயாரித்தார் மருத்துவமனையில் அவரை அனுமதித்திருந்தபோது அந்த ஆல்பத்தை நர்ஸுக்கு காட்டினார் தன் விழிகளில் நீர் வழியும் வரை அந்த பெண்மணி பலமாக சிரித்தாள் அந்த மருத்துவமனையில் கடுமையான வழியால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளியிடம் அந்த ஆல்பத்தை காட்டினார் முதல் முறையாக அந்த நோயாளி வாய்விட்டு சிரித்தார் அந்த ஆல்பம் கை மாறி கை மாறி சென்றது எல்லாருமே வாய்விட்டு சிரித்தார்கள் மணிக்கட்டு வழிக்காக மெனக்கெட்டு சேர்ந்தவர்களும் மரணத்தின் விளிம்பில் மல்லாந்து கிடந்தவர்களும் ஒன்றாக சிரித்தார்கள் ஒருமித்து மகிழ்ந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது சிரிப்பு சாதாரண விஷயம் அல்ல அது ரணங்களை குணப்படுத்தும் மனங்களை ஒருங்கிணைக்கும் ஒவ்வொரு சிரிப்பும் நம் ஆயுளை அதிகரிக்கிறது யார் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறார்களோ அவர்களே உயிர் துடிப்பானவர்கள் எல்லோராலும் மற்றவர்களை அள முடியும் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே மற்றவர்களை சிரிக்க வைக்க தெரிந்தவர்கள் சிந்திப்போம் நம் வாழ்வில் நம் சிரிப்பை சரியான விதத்தில் வெளிப்படுத்துவோம் நன்றி